வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி ஒரு பணக்கார சிறுவனின் நண்பர்கள் ஏழை சிறுவர்கள் அவன் தந்தைக்கு இது பிடிக்கவில்லை தனது மகன் அவனுடைய ஏழை நண்பர்களை வெறுத்து ஒதுக்குவதற்கான வழி என்ன என அவர் யோசித்தார் அவர்களின் வாழ்க்கையை உணர்வதுதான் அதற்கான சரியான தீர்வு என நினைத்த தந்தை தன் மகனை அழைத்து கொண்டு ஏழை குடியிருப்பில் ஒரு நாள் வசித்தார் மறுநாள் வீட்டிற்கு திரும்பிய பிறகு அப்பா கேட்டார் நம் வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தாயா மகனே என கேட்டார் அதற்கு மகன் சொன்னான் ஆமா அப்பா நம் வீட்டில் ஒரு நாய் தான் வளர்க்குறோம் ஆனா அவங்க வீட்டில் நாலஞ்சு நாய் இருக்குது நம் வீட்டில் ஒரு சின்ன நீச்சல் குளம் தான் இருக்குது அவங்க வீட்டுக்கு பின்னால பெரிய நதியே இருக்குது நம் வீட்டுல விளக்குகள் மென்றுகின்றன ஆனா அவங்க வீட்டுல நிலாவும் நட்சத்திரமும் நம்மை விட அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்கப்பா ஆமாங்க எதுவும் பார்வையில் தான் இருக்கிறது குறைகளை நிறைகளாக பார்ப்பதில் வாழ்க்கை இனிக்கிறது அப்படித்தானே